வணக்கம் அக்டோபர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபது நச்சினையின் பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக முதலைப்பட்டியில் இருந்த கமலில் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில் ஒன்று அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மன்றத்தின் தலைவர் பிரதமர் இரண்டு கருத்து வேறுபாடுக்கான குரல் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை எழுதியோர் உலகில் நீளமான காங்கிரட் தளம் கொண்டு விரிவாக்கப்பட்ட கம்பி வட தாங்கு பாலமானது எங்கு திறந்து வைக்கப்பட்டது இரண்டு உயிரியல் பன்முகத்தன்மை தொடர்பான மாநாட்டில் உறுப்பினர்கள் பதினைந்தாவது மாநாடானது எங்கு நடத்தப்பட உள்ளது மூன்று சாங்காய் ஒத்துழைப்பு மற்றும் வெளியுறவு அமைச்சர் கூட்டமானது சமீபத்தில் எங்கு நடத்தப்பட்டது இவற்றிற்கான பதில்களை நாளைய பொது அறிவு குவியலில் கேட்க காத்தீர்கள் நன்றி வணக்கம்